வணக்கம் நெற்றினியின் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்திச் சேவை மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் தமிழகச் செய்திகள் தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் எண்பத்தி வழக்கறிஞர்களின் வேட்புமனுவை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்கிலிருந்து சகாயம் குழு விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது தேவைப்படும் பட்சத்தில் அதிகாரி சகாயம் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது புயல் சின்னம் காரணமாக லட்சத்தீவில் கரை ஒதுங்கிய கன்னியாகுமரி மீனவர்கள் சுமார் ஐநூறு பேர் தங்களது அடையாள அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் அங்கிருந்து ஊர் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பழுதுகள் சரி செய்யப்பட்டு கூடங்குளம் அணு மின் நிலைய முதல் அணு உலகில் மின் உற்பத்தி மெகாவாட்டை எட்டியுள்ளது மத்திய அரசு மருத்துவர்களின் அடிப்படை சம்பளத்தில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என தமிழ்நாடு அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் அரசு மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் லட்சுமி நரசிம்மன் கோரிக்கை விடுத்துள்ளார் அவசர ஆம்புலன்ஸ் சேவையை பெற 108 எட்டு என்ற எண்ணை தொடர்ந்து அழைக்கலாம் எனவும் இது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் வரும் செய்தி தவறானது என்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட ஆம்புலன்ஸ் சேவை அதிகாரி திருராமன் ராமன் தெரிவித்துள்ளார் கோவை மத்திய சிறையில் ஐம்பத்தி ஒரு கைதிகள் எஸ் எஸ் எல்சி தேர்வு எழுதினர் இதேபோல சேலம் மத்திய சிறை கைதிகள் ஏழு பேரும் கோவை மத்திய சிறைக்கு வந்து தேர்வு எழுதினார்கள் இதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்திருந்தனர் விஞ்ஞானிகள் மாணவர்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தெலுங்கு தேசம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பாஜகவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்போவதாகவும் அக்கட்சி அறிவித்துள்ளது இண்டிகோ மற்றும் கோ ஏர் விமான சேவை நிறுவனங்கள் இந்த மாதம் முப்பத்தி தேதி வரை இருபத்தி ஆறு விமானங்களை ரத்து செய்துள்ளதாக அந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன ஆந்திராவில் குண்டூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய பதினான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நானூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கர்நாடகாவில் சட்டவிரோதமாக வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒரு லட்சம் பேருக்கு ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை காங்கிரஸ் அரசு வழங்கியுள்ளது என பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது வங்கி கடனை திருப்பி செலுத்தாத தொன்னூத்தி ஒரு நபர்களின் பட்டியலை மத்திய அரசு தயார் செய்திருக்கிறது இவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அயல்நாட்டுச் செய்திகள் இலங்கையில் மதக்கலவரம் காரணமாக ஒரு வாரத்துக்கு மேலாக பேஸ்புக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அந்நாடு விளக்கியுள்ளது பிரிட்டனில் ரஷ்யா முன்னாள் உளவாளியும் அவரது மகளும் நஞ்சூட்டப்பட்ட விவகாரத்தில் ரஷ்ய தூதரக அதிகாரிகள் இருபத்தி மூன்று பேரை நாட்டை விட்டு வெளியேற பிரிட்டன் பணித்துள்ளது சைபீரியாவில் உள்ள யாகுட்ஸ்கி விமான நிலையத்தில் சுமார் பத்து டன் அளவிலான தங்கம் வைரம் மற்றும் பிளாட்டினம் நகைகள் நிரப்பப்பட்ட நிம்பஸ் ஏர்லைன்ஸின் ஏ பனிரண்டு ரக சரக்கு விமானத்தில் பழுது காரணமாக அந்த ஆபரணங்கள் விமான சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பாகிஸ்தானில் வாழும் சீக்கியர்களின் திருமணத்துக்கு சட்ட அந்தஸ்து வழங்கும் சட்ட திருத்தம் பாகிஸ்தான் பார்லிமெண்டில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிழக்கு கவுட்டா பகுதியைச் சேர்ந்த முக்கிய நகரமான ஹமூரியேவுக்குள் சிரியா நாட்டு ராணுவம் நுழைந்ததாக சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டவர் அதிரடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தி ஏழு பயங்கரவாதிகளை கொன்றுவிட்டு தப்பியுள்ளார் வணிகச் செய்திகள் நாட்டின் ஏற்றுமதி சென்ற பிப்ரவரி மாதத்தில் நான்கு அதிகரித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டும் என தரக் குறியீட்டு நிறுவனமான பிச் மதிப்பிட்டுள்ளது இந்தியாவில் ஏற்றுமதி வர்த்தகத்துக்கு அளிக்கும் மானியத்துக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக உலக வர்த்தக அமைப்பிடம் அமெரிக்கா முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளது சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை சற்று சரிந்து காணப்பட்டது நேற்று சவரன் ஒன்றுக்கு இருபத்தி ரூபாய்க்கு விற்கப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தகுதி சுற்று சூப்பர் சிக்ஸ் ஆட்டங்களில் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வென்றது ஐஸ்லாந்தில் நடைபெற்ற ரெய்க் ஜாவிக் ஒபன் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பாஸ்கரன் அதீபன் சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் சென்னையின் எஃப்சி அணியும் பெங்களூரு எஃப் சி இன்று விளையாடுகின்றன சீனாவில் நடைபெறும் ஆசிய கிராஸ் கண்ட்ரி பந்தயத்தில் மகளிருக்கான எட்டு கிலோமீட்டர் போட்டியில் இந்தியாவின் சஞ்சீவினி ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார் சர்வதேச கால்பந்து சங்களுக்கான சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியலில் இந்தியா ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது தாமிரா இயக்கத்தில் சமுத்திரக்கணி ரம்யா பாண்டியன் ராதாரவி காளி வெங்கட் சுஜா பேபி மோனிகா மற்றும் பலர் திரைப்படம் ஆண் தேவதை இப்படத்துக்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் விஜய் மில்டன் ஒளிப்பதிவு செய்துள்ளார் இந்த வருடம் இதுவரை சுமார் 35 ஐந்து படங்கள் வரை வெளியாகியுள்ளது இதில் அனைத்து தரப்பினருக்கும் வெற்றி கொடுத்த படமாக கலகலப்பு 2 என்ற படம் என்றே விளங்குகிறது சூர்யா நடித்த தானா சேர்ந்த கூற்றம் படம் வெற்றி பெற்றுள்ளது இதற்காக நடிகர் சூர்யா விக்னேஷ் சிவனுக்கு புதிய டொயோட்டோ கார் ஒன்றை பரிசளித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் துப்பரிவாளன் படத்தை தொடர்ந்து மெஸ்கின் தற்போது சூப்பர் டிலக்ஸ் சுட்டுப்பிடிக்க உத்தரவு படங்களில் நடித்து வருகிறார் இப்படங்களை அடுத்து மெஸ்கின் நடிகர் சாந்தினை வைத்து ஒரு புதிய படம் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் ஒரு நிமிட யோசனை போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்